வாலிப வயதிலேயே திருமரையை கரைத்து குடித்த ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தினுடைய தலைப்பு பாலும் புலாலும் வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் வரை முழு ஹயத்தோடும் கூப்பிட்டேன் கர்த்தாவே என் ஜபத்தை கேளும் உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன் உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை ரெட்சியும் அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்து கொள்ளுவேன் அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் முதல் வசனத்துக்கு காத்திருக்கிறேன் முது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும் கர்த்தாவே உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும் தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள் அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாயிருக்கிறார்கள் கத்தாவே நீர் சமீபமாயிருக்கிறீர் முது கற்பனைகள் எல்லாம் உண்மை நீர் உம்முடைய சாட்சிகளை எந்தென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய அறிந்திருக்கிறேன் உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும் ரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாயிருக்கிறது அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள் உங்களுடைய வசனம் சமூலமும் சத்தியம் உம்முடைய நீதி நியாயம் நித்தியம் இன்றைய மனப்பாட பகுதி சங்கீதம் நூற்றி பத்தொன்பது வசனம் உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் stay open through the watches of the night that I may meditate on your word. திருமறையானது பாலுக்கும் புலாலுக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறது துவக்க நிலையில் உள்ளோருக்கு அது பால் வளர்ந்தோருக்கும் முதிர்ச்சி அடைந்தோருக்கும் அது புலால் அப்படித்தான் எப்ரேயர் நான்காம் அத்தியாயத்திலே நான் வாசிக்கிறோம் பதினான்காம் பதிமூன்றாம் பதினான்காம் வசனங்கள் பாலுங்கிறவன் குழந்தையாயிருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாயிருக்கிறான் பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களுடையவர்களாகிய பூர்ண தகும் என்று எபிரே நிரூபி ஆக்கியோன் எழுதியுள்ளார் கரியை சவைத்து சாப்பிடுவதற்கு பால் குடிப்பதை விட நேரமாகும் நாம் கிறிஸ்தவ வாழ்வில் வளர வளர திருமறை தியானத்திற்கு செலவழிக்கும் நேரத்தை கூட்டிக்கொண்டே போக வேண்டும் வேதத்தில் புரியாத புதிர்கள் மற்றும் கடினமான கேள்விகள் நமக்கு எதிர்ப்படும் வேதாகம பொருளகதாதிரிகள் அதாவது பைபிள் டிக்ஷனரிஸ் நமக்கு வேதத்தில் ஒவ்வொரு புத்தகமும் எழுதப்பட்ட சூழமைவை விலக்கிக் காட்டும் பல வேத டிக்ஷனரிஸ் பைபிள் டிக்ஷனரிஸ் பொருளகதாரில் உண்டு இரண்டு டிக்ஷனரிஸை நான் இங்கே அறிமுகம் செய்கிறேன் ஒன்று நெல்சன்ஸ் இல்லஸ்ட்ரேட்டட் பைபிள் டிக்ஷனரி அடுத்தது தி அப்ளைடு பைபிள் டிக்ஷனரி இந்த இரண்டு டிக்ஷனரிஸையும் நான் அடிக்கடி வாசிக்கிறேன் வேதாகம நாடுகள் வேதாகம பழக்கங்கள் அந்த கலாச்சாரங்களை குறித்து நன்றாக தெரிந்து கொள்வதற்கு இவைகள் எனக்கு பயனுள்ளவைகளாய் அமைகின்றன நமக்கு வேதத்தில் ஒவ்வொரு புத்தகமும் எழுதப்பட்ட சூழமைவை இந்த பைபிள் டிக்ஷனரிஸ் வேதாகம பொருளகராதிகள் நமக்கு விளக்கிக் காட்டும் ஒவ்வொரு நாளும் இவ்வித பொருளகதாரின் ஓரிரு பக்கங்களையாவது வாசித்தல் பெரும் பயனளிக்கும் அநேகமான பைபிள் டிக்ஷனரி வாங்குகிறார்கள் ஆனால் வாசிப்பதில்லை இப்படிப்பட்ட ஒரு பைபிள் டிக்ஷனரியை நீங்கள் வாங்கி தினமும் நீங்கள் வாசியுங்கள் உங்கள் வேத அறிவும் உங்கள் வேதத்தை நீங்கள் புரிந்து உங்களுடைய உங்களுடைய அந்த அனுபவமும் எவ்வளவாக ஆளப்பட்டு கொண்டு போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் வேதத்தின் ஒரு சிறு பகுதியை கூட மொழியாக்கம் செய்வதற்கு வேத மொழிபெயர்ப்பாளர்கள் எவ்வளவு நேரம் எடுக்க வேண்டியது இருந்து மட்டும் நாம் அறிந்திருந்தால் வேத தியானத்தை ஏதோ சும்மா இருக்கும் நேரத்தில் செய்ய வேண்டியதாக நாம் கருத மாட்டேன் இட்ஸ் நாட் அலீஷர் டைம் ஆக்டிவிட்டி முழு வேதாகமத்தையும் நமது தாய்மொழியிலேயே அதுவும் பல்வேறு திருத்திய மொழியாக்கங்களில் பெற்றிருப்பது எத்தனை சிலாக்கியம் வேதத்தில் உள்ள ஒரு வரிகூட இன்னும் மொழியாக்கம் செய்யப்படாத ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் உலகில் உண்டு இந்த தலைமுறையினருக்கு கிடைத்துள்ள ஆராய்ச்சி வேதங்களையும் உதவி நூல்களையும் பார்த்தால் அப்பப்பா பொறாமையாயிருக்கிறது கல்லூரி மாணவரு மாணவ பருவத்தில் எனது ஆன்மீக வாழ்வின் முதலாவது எட்டு ஆண்டுகளில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வரை ஒரே ஒரு ஆராய்ச்சி வேதம் கூட வாங்க எனக்கு பண வசதி இல்லை ஒன்றாவது வேண்டும் என்று எத்தனை முறை என் கல்லூரி அங்கத்தினர் ஜப அங்கத்தினர்களோடு நான் ஜபித்திருப்பேன் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நான் லில்லியனுக்கு நிச்சயிக்கப்பட்ட போது எனது மாமனார் எனக்கு வெகுமதியாக டேக்ஸ் அனோடேட்டட் ரெஃபரன்ஸ் பைபிள் ஒன்றை கொடுத்த போது எனது நெடுங்கால ஜபத்திற்கு பதில் கிடைத்தது இந்த வேதம்தான் என்னுடைய என்கேஜ்மெண்ட் அன்று என்னுடைய மாமனார் எனக்கு வாங்கி கொடுத்தது இதை இந்த வேதத்தை நான் வாங்கின உடனே எனக்கு இருந்த சந்தோஷத்திற்கு அன்றைக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதை விட இந்த வேத புத்தகம் எனக்கு கிடைத்ததே என்பதுதான் எனக்கு பெரிய சந்தோஷமா ஏனென்றால் இது அவ்வளவு பெரிய பொக்கிஷம் ஜென்னிங்ஸ் டேக் என்ற தேவ மனிதன் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் இந்த ஆராய்ச்சி வேதாகமத்தை தயாரிக்க நாற்பத்தி மூணு ஆண்டுகளில் ஏறத்தாழ ஒரு லட்ச மணி நேரம் அவர் ஆராய்ந்து படிக்க வேண்டியது பைபிள் எழுதப்பட்ட எபிரேயு மற்றும் கிரேக்கு ஆகிய மூல மொழிகளை கற்காத நம்மை போன்றவர்களுக்கு புது புது மொழியாக்கங்கள் ஒரு வரப்பிரசாதமாகும் நூற்றுக்கு நூறு சரியான மொழியாக்கமோ நூற்றுக்கு நூறு பிழையான மொழியாக்கமோ எதுவும் கிடையாது ஒவ்வொரு மொழியாக்கத்திற்கும் சிறப்புகளும் உண்டு குறைபாடுகளும் உண்டு எனவே பிரியமானவர்களே வெறும் பாரம்பரியத்திற்கு புதிய மொழியாக்கங்களுக்கு கதவடைத்து விடாதீர்கள் இன்று அதிகமாய் புழக்கத்தில் உள்ள தமிழ் வேதாகமும் பல்வேறு தமிழாக்கங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக வந்த பின்னர் அவற்றை ஒப்பிட்டு பார்த்து செய்யப்பட்ட இன்னொரு மொழியாக்கம் என்பது நீங்கள் மறந்துவிடக்கூடாது தினசரி வேத வாசிப்பு பகுதிகளை வேற ஒன்றிரண்டு மொழியாக்கங்களிலும் வாசித்து பாருங்கள் புத்துணர்வு தரும் மர்த்தங்கள் பெற்று குதூகலிப்பீர்கள் ஆங்கிலத்தில் மட்டும் எத்தனை மொழியாக்கங்களை வாசிக்கிறோம் ஆனால் தமிழ் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் புதிய மொழியாக்கங்கள் என்றால் அவர்களுக்கு அப்படி ஒரு வெறுப்பு அது வேண்டாம் எல்லா மொழியாக்கங்களிலும் நல்ல பொருள்கள் உண்டு அவை எல்லாவற்றையும் எடுத்து மாறி மாறி வாசியுங்கள் வேதத்தினுடைய உங்களுடைய அறிவும் மூல பொருளும் உங்களுக்கு கூடிக்கொண்டே போகும் நம்ம அநேகருக்கு ஞாயிறு ஒன்றுதான் விடுமுறை மதிய உணவுக்கு பிறகு ஒரு சிறிய தொண்ட தூக்கம் போட்டுவிட்டு ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் உட்கார்ந்து வேத ஆராய்ச்சி நூல்களை வாசிக்கும் பழக்கத்திற்குள் வாருங்கள் என்னதான் நடக்கிறது என்னதான் நடக்காது என்று பாருங்கள் முதுவசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் மகாபரிய தேவனே கிருபையாய் இரக்கமாய் எங்களுடைய தாய்மொழியிலேயே வேத புத்தகத்தை நீர் மொழிபெயர்க்கச் செய்து இவாக கொடுத்ததற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம் எத்தனை ஆண்டுகள் முயற்சி எடுத்து வேதத்தை மொழியாக்கம் செய்தார்கள் கர்த்தாவே கண்ணியத்தோடும் பயபக்தியோடும் மதிப்போடும் நடுக்கத்தோடும் வேத வார்த்தைகளை நாங்கள் படிக்க அவசரப்படாமல் உட்கார்ந்திருந்து தியானிக்க கர்த்தாவை ஒவ்வொருவருக்கும் நீர் கிருவை செய்ய வேண்டும் என்று ஜபிக்கிறோம் லீவு நாட்களிலும் ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மதிய வேலைகளிலே உங்களுடைய வேத வசனத்தை மணிக்கணக்காக உட்கார்ந்து ஆராய்ச்சி நூல்களை வைத்து தியானிக்கிற பழக்கத்திற்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு வார் கர்த்தாவை வருமனே பாலையே குடித்து கொண்டிருக்கிற குழந்தைகளான இல்லாதபடி பலமான மாம்ச உணவை உங்களுடைய வேதத்திலிருந்து எடுத்து சவைத்து சுவைத்து புசித்து நாங்கள் வளர்ந்து கம்பீரமாயிருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் துதி கன உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே